அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் இருந்து விஜயானந்த் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு அருமையான பஞ்சதந்திர கதை ஒரு ஊர்ல மூன்று இளைஞர்கள் இருந்தாங்க மூன்று பேரும் எந்த வேலை வெட்டியும் இல்லாம சும்மாவே ஊர் செத்திக்கிட்டு இருந்ததுனால அவங்களோட பெற்றோர்கள் ரொம்ப கோபப்பட்டு நீங்க எங்கேயாவது போய் ஏதாவது வேலை தேடி சம்பாரிச்சு கொண்டு வரலாம்ல இப்படி சும்மா ஊரை சுத்திக்கிட்டு இருந்தா எப்படி புழப்பு நடத்துறது அப்படின்னு கேட்கவும் மூன்று நண்பர்களும் சேர்ந்து ஒரு ஆலோசனை பண்ணாங்க நம்ம பெற்றோர்கள் சொல்றது சரிதான் நம்ம தூர தேசத்துக்கு போய் ஏதாவது வேலை தேடி சம்பாரிச்சு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பினாங்க போற வழியில அவங்க வந்து ரோகண மலை ஒரு மலைய பத்தி கேள்விப்பட்டாங்க அந்த மலைக்கு போறவங்க எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு வைரக்கல்லாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கேள்விப்பட்டதுனால இது நல்ல செய்தியா இருக்கே நம்மளும் போய் தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ரோகண போனாங்க மூன்று பேரும் காடு மலை வனம் வனாந்திரம் இன்னமா பல ஆறுகளை கடந்து ரோகண அந்த மலைக்கு போய் சேர்ந்தாங்க அந்த மலையில பல நாள் சுற்றி தெரிஞ்ச பிறகு மூன்று பேருக்கும் ஆளுக்கு ஒரு வைரம் கிடைச்சது மூன்று பேரும் அதை எடுத்துக்கிட்டு திரும்பி வரும்போது ஒரு இடத்துல ஒரு நண்பன் சொன்னான் இந்த வைரக்கல்ல கொண்டுகிட்டு நம்ம நீண்ட தூரம் போகணும் போற வழியில திருடர்கள் நம்ம கிட்ட இருந்து இந்த வைரக்கல்ல பறிச்சுக்கிட்டா என்ன பண்றது அதனால மூணு பேரும் இந்த வைரக்கல்ல முழுங்கிடுவோம் ஊர்ல போய் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி மூன்று பேரும் அந்த வைரக்கல்ல முழுங்கிட்டாங்க இத ஒரு திருடன் ஒட்டி கேட்டு இருந்தான் அந்த திருடன் வந்து அவங்ககிட்ட எனக்கு இந்த காட்டு வழியை தனியா போறதுக்கு பயமா இருக்கு அதனால நான் அவங்க கூட சேர்ந்துகிட்டுமா அப்படின்னு சொல்லி அவங்களோட சேர்ந்துகிட்டான் அவனுடைய திட்டம் என்னன்னா இவங்க மூணு பேரும் அசந்த நேரம் பார்த்து இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது வயிறக்கல்ல நம்ம திருடிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக அவங்க கூட சேர்ந்து அவங்க கூட நடக்க ஆரம்பிச்சான் அப்படி அவங்க நடந்து நீண்ட தூரம் பயணம் பண்ணி வரும்போது ஒரு காட்டுக்குள்ள இருந்த ஒரு கிராமத்தை வந்து அடைஞ்சாங்க அந்த கிராமத்துல இருந்தவங்க அனைவருமே திருடர்கள் அந்த திருடர்களோட தலைவன் வந்து ஒரு கிளி வளர்த்துட்டு அந்த கிளி பேசக்கூடிய கிளி அந்த கிளி என்ன சொல்லிச்சுன்னா இந்த நாலு பேரையும் பார்த்ததும் அதோ போறாங்களே அவங்க வைரம் வச்சிருக்காங்க அப்படின்னு அந்த கிளி கத்துச்சு உடனே அந்த திருடர் தலைவன் அந்த நாலு பேரையும் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் திருடர்கள்லாம் ஓடி போய் அந்த நாலு பேரையும் பிடிச்சிட்டு வந்தாங்க அவங்கள சோதனை பண்ணி பார்த்ததுல அவங்க கிட்ட வைரக்கல் இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த தலைவன் சொன்னான் சரி போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு தப்பிச்சோம் பொழைச்சோம்னு அவங்க நாலு பேர் அங்க இருந்து கிளம்பும் அந்த கிளி மறுபடி கத்துச்சு அதோ போகிறாங்களே அவங்க வந்து வைரக்கல் வச்சிருக்காங்க அப்படின்னு கத்துச்சு உடனே அந்த திருடர் தலைவனுக்கு சந்தேகம் வந்துடுச்சு இந்த கிளி எப்பயுமே பொய் சொல்லாதே இது எப்படி பொய் சொல்லும் அதனால உண்மையிலே அவங்ககிட்ட வைரக்கல் இருக்கணும் அந்த நாலு பேரையும் பிடிச்சிட்டு வாங்க சொல்லி மறுபடியும் நல்லா சோதனை பண்ணி பார்த்தாங்க எங்கேயுமே வைரக்கல் இல்லை அப்போ அந்த திருடர் தலைவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு நம்ம கிளி பொய் சொல்லாது இவங்க வைரக்கல்ல வயிற்லதான் வச்சிருக்கணும் அதனால இவங்களை கட்டி போடுங்க நாளைக்கு காலையில இவங்க வயிற்ற கிழிச்சு உள்ள இருந்து நம்ம வைரக்கல்ல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னான் உடனே அங்கே இருந்த திருடர்கள் எல்லாம் தங்களுடைய தலைவன் சொன்னபடி நாலு பேரையும் ஒரு மரத்துல கட்டி போட்டாங்க நாலு பேரும் இரவு முழுக்க அங்கேயே இருந்தாங்க அப்ப அந்த திருட என்ன யோசிச்சான் அப்படின்னா நாளைக்கு காலையில நான்கு பேர் வயத்தையும் கண்டிப்பா கிழிக்க போறாங்க என் வயிற்றில எதுவும் இல்லைனாலும் என்னையும் கொள்றது நிச்சயம் அதனால நான் சாகிறதுக்கு முன்னாடி இவங்க மூணு பேரை காப்பாத்தினா என்ன அப்படின்னு யோசிச்சான் தான் ஒரு திருடன் தான் இருந்தா என்ன செத்தா என்ன இந்த மூணு பேரும் அப்பாவே இளைஞர்கள் இவங்க மூணு பேரும் நல்லா வாழட்டும் அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணனும் அப்படின்னு சொல்லி இரவு முழுக்க யோசனையில இருந்தான் திருடன் மறுநாள் காலையில அந்த திருடர் கிராம தலைவன் நாலு பேரையும் இழுத்துட்டு வர சொல்லி அவங்க வயத்த கிழிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணான் அப்போ இந்த நாலு பேர்ல இருந்த திருடன் என்ன சொன்னான்னா ஐயா எங்க நாலு பேர் வயித்திலையும் ஒண்ணுமே இல்ல அதை சொன்னா நீங்க ஒத்துக்கிறவே மாட்டேங்கிறீங்க முதல்ல ஏன் வயித்த கிழிச்சு பாருங்க அதுல வைர இருக்கா இல்லையான்ற உங்க சந்தேகம் தீர்ந்து போயிடும் அதுக்கப்புறமாவது என்னுடைய நண்பர்களை வாழ விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அந்த திருடர்களோட தலைவன் நினைச்சான் இவன் சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்லி அவனை முதல்ல வைத்த கிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க உள்ள பார்த்தா வைரக்கல்லோ எதுவுமே இல்லை அதனால ரொம்ப வருத்தப்பட்ட அந்த திருடர் கூட்ட தலைவன் நம்ம அனாவசியமா ஒரு மனுஷனை கொண்டுட்டோமே ஒரு முட்டால் பறவையின் பேச்ச கேட்டு அப்படின்னு சொல்லி மத்த மூணு பேரையும் நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டான் அந்த மூணு பேரும் தங்களுக்காக உயிர் தியாகம் செய்த நண்பனு நினைச்சு வருத்தப்பட்டுகிட்டே அங்கிருந்து கிளம்புனாங்க அவங்க கிளம்புனதும் அந்த கிளி மறுபடி கத்துச்சு அதோ போறாங்களே அவங்க வைரக்கல் வச்சிருக்காங்க அப்படின்னு கத்துச்சு இப்போ திருடர் கூட்ட தலைவனுக்கு ஆத்திரம் வந்துருச்சு தான் கையிலிருந்து கத்தி எடுத்து வீசினா பறவை தலை துண்டாயி இறந்து போச்சு இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா வயரக்கல்ல திருடுறதுக்குதான் அவன் அவங்களோட நண்பர்களா சேர்ந்தான் ஆனா தன்னுடைய உயிரை கொடுத்தா மட்டும்தான் அவங்க மூணு பேரோட உயிரையும் காப்பாற்ற முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு நல்ல ஒரு எண்ணத்தோட நடந்துகிட்டான் இல்லையா இந்த குணம் நாம் அனைவருக்கும் வேண்டும் சரி நேயர்களே